முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷிய கிருத்தம் யதீந்திரம் மதேசிகாபி நமாமி வித்தியோ நாம் எல்லோரும் அரிந்தோ அரியாமலோ கடவுளை வழிபடுகிறோம் ஏதோ நம்மிடத்திலே நம்முடைய பெரியோர்களால் நமக்கு பழக்கப்பட்ட பழக்கத்தின் அடிப்படையிலே நாம் கடவுளை வணங்குகிறோம் கடவுளை பற்றிய அறிவு நமக்கு ஓரளவாவது தெளிவாக இருந்தால்தான் கடவுளை நம்மால் நன்றாக வழிபட முடியும் சொல்லப்போனால் பக்தி ஒரு நாளும் நம்மை விட்டு அகலாது நாம் பகவானை வழிபட முடியும் பகவானை பற்றிய அல்லது கடவுளை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால்தான் கடவுளை நாம் நன்றாக வழிபட முடியும் எக்காரணத்தை கொண்டும் கடவுளிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பக்தியானது நீங்காது கடவுளை பற்றிய அறிவை பெறுவது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமாகிறது திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்று முதலிலேயே துவக்கப்பட்டிருக்கிறது அந்த கடவுள் வாழ்த்து பகுதியிலே கடவுளை பற்றிய அறிவு நமக்கு வழங்கப்படுகிறது கடவுளை உண்மையிலேயே வழிபடும் முறை யாது என்பது பற்றியும் கூறப்படுகிறது கடவுளை கடவுளை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் மேலான பயனும் அழகாகவே கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த பகுதியிலே இந்த செஷன் இந்த பகுதியிலே உங்களுக்கு அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கக்கூடிய குரலை எல்லாம் சொல்லி பொருள் கூறுவதன் மூலமாக கடவுளை பற்றிய அறிவை உங்களுக்கு வழங்குவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் நாம் குரலை எல்லாம் சொல்லுவோம் பிறகு ஒவ்வொரு குரலுக்கும் நாம் பொருளைப் பார்க்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயப்பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்கு யாண்டும் இடும்பயில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் ஷேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோழில் பொறியில் குணமிலவே குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருவள்ளுவர் திருக்குறளிலே முதலிலேயே கடவுளை போற்றி வாழ்த்துவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது நம்முடைய நாட்டிலே எந்த ஒரு நூலை இயற்றுகின்றவர்களும் எந்த ஒரு நூலாசிரியரும் மரபு வழியாக வரக்கூடிய நூலாசிரியர்கள் எல்லோருமே முதலில் கடவுளை குருவை பெரியவர்களை எல்லாம் போற்றி வணங்கிய பிறகுதான் தாங்கள் எந்த கருத்தை சொல்ல விரும்புகிறார்களோ அதை சொல்லுவார்கள் இது நம்முடைய மரபு இந்த மரபு என்பதை சம்ஸ்கிருதத்திலே சம்பிரதாயம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ட்ரெடிஷன் சொல்கிறோம் இந்த பத்து குரல்லையும் கடவுளை பற்றிய இலக்கணம் சொல்லப்பட்டு இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் லக்ஷணம்னு சொல்லுவோம் தமிழில் இலக்கணம் நேச்சர் ஆஃப் காட் ஹூ இஸ் காட் வாட் இஸ் காட் கடவுள் என்பவர் யார் கடவுள் என்றால் என்ன இந்த கேள்விக்கு பதில் இதில் நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சமஸ்தாஸ்திரங்களுடைய சாரத்தையெல்லாம் பிழிஞ்சு கொடுக்கறது இந்த கடவுள் வாழ்த்து பகுதி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்கள்லையும் இருக்கக்கூடிய கடவுள் தத்துவங்களையெல்லாம் பிழிந்து கொடுக்கிறது இந்த கடவுள் வாழ்த்து பகுதி கடவுள்னு சொன்னாலே இந்த குரல்ல எங்கேயுமே கடவுள்ங்கிற சொல்லு காணும் ஆனால் கடவுள் வாழ்த்து தான் இந்த பெரிய பெரியவங்க எல்லாருமே இந்த பகுதிக்கு சொல்றாங்க கடவுள்ங்கிறதுக்கு இவ்வாறு பொருள் சொல்றாங்க அதாவது உள்ளத்தை கடவுபவர் கடவுபவர் கடவுள் உள்ளத்தை கடவுபவர் கடவுபவர்னு சொன்னா இயக்குபவர் அர்த்தம் உயிர்களையும் உலகத்தையும் இயக்குபவர் கடவுள் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு பொருள் உள்ளத்தை கடந்து நிற்பவர் கடவுள் அப்படின்னு மற்றொரு பொருளும் சொல்லுகிறார்கள் அதாவது உள்ளத்தால கடவுளை உணர்ந்துட முடிய முற்றிலும் எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்படிங்கிறார் மாணிக்க வாச்சகர் இப்படி நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு சொன்னால் நம்ம நம்ம எந்த ஒரு விஷயத்திலே விளக்கத்தை விரும்புகிறோமோ அதற்கு வேற போயிடக்கூடாதுன்னு நான் ஜாக்கிரதையாக இருக்கேன் ஆக கடவுள் என்ற சொல்லுக்கு இவ்வாறு பொருள் இருக்கிறது வாழ்த்து என்றால் என்னன்னு கேட்டால் அவரை போற்றி துதிக்கிறது வாழ்த்துறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இறைவனுடைய அருமை பெருமை அருமை பெருமைகளையெல்லாம் எண்ணி பார்த்து போற்றி வியந்து வியந்து போற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவது துதிப்பது என்று அதற்கு பொருள் ஆக இறைவனை வந்து போற்றி துதிக்கணும்னா இறைவனை பற்றிய அறிவு நமக்கு வேணும் அறிந்த ஒன்றில் தான் நமக்கு அன்பு முழுமையாக செலுத்த முடியும் அறியாத ஒன்றிலே நமக்கு ஏற்படக்கூடிய அன்பு நிலைத்திருக்குமா என்பது சந்தேகம் அறிந்த ஒன்றிலே நாம் செலுத்துகின்ற அன்பு அறிந்து நாம் விரும்பி அன்பு செலுத்தினால் அந்த அன்பானது நிலைத்து நிற்கும் எனவே நாம் கடவுள் வாழ்த்து பகுதிக்கு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஏனென்றால் திருக்குறள் வந்து ஒரு சாஸ்திரம் அல்ல வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்களையெல்லாம் சொல்லக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பண்டைய சாஸ்திரங்களுடைய பெருமையை விளக்குவது திருக்குறள் எனவே திருக்குறளில் இருக்கக்கூடிய இந்த கடவுள் வாழ்த்து பகுதியை அறிவதன் மூலம் நமக்கு கடவுளை பற்றிய அறிவும் வழிபாட்டு முறையும் அந்த பயனும் விளங்கப் போகிறது ஒவ்வொரு குரலாக முதல சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ஒரு குரலை பற்றியும் பிறகு விரிவான விளக்கங்களை கொடுக்குறேன் முதல் குரல் வந்து கடவுள் இந்த உலகத்துக்கு காரணமானவர் அப்படிங்கிற கருத்தை சொல்லுகிறது தமிழில் குரல் மொழியிலேயே சொல்லணும்னா உலக முதல்வன் ஒருவன் உலன் உலக முதல்வர் ஒருவர் இருக்கிறார் கடவுள் இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கிறார் ஒன்று அந்த கடவுளை வழிபடுற முறை என்னன்னு கேட்டால் அவரை அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்வது தான் வழிபாடு வழிபாட்டினுடைய அம்சம் இங்கே கடவுளை பற்றிய தத்துவத்தை அறிவுபூர்வமாக அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வது தான் நிச்சயமாக கடவுள் இருக்கிறார் என்று அறிவுபூர்வமான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வது தான் அவருக்கு செய்கிற வழிபாட்டினுடைய முதல் அம்சம் முதல் அம்சம் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் தன்னம்பிக்கையும் உறுதியும் நம்மிடத்திலே வலிவு படைத்ததாக அமைவது தன்னம்பிக்கை சுருக்கமாக சொல்லிடுறேன் தன்னம்பிக்கை நம்மிடத்திலே என்றென்றும் நிலைத்திருக்கும் அசையாத தன்னம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் இதுதான் நீங்கள் சார்ட் மாதிரி போட்டுக்கணும் இறைவனை பற்றிய இலக்கணம் அவரை வழிபடும் முறை அதனால் கிடைக்கும் பயன் அப்படி போட்டுக்கணும் இந்த முதல் குரலில் என்ன சொல்கிறக்கு இறைவன் இந்த உலகத்துக்கு மூல காரணமாக இருக்கிறார் உலகு அதுக்கு பிறகு விளக்கம் சொல்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டாவதுன்ன அவரை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்வது தான் வழிபாட்டினுடைய முக்கிய அம்சம் எனவே அதையே வழிபாடாக சொல்கிறோம் அந்த அக்செப்டிங் பண்ணுறோமே அதுவே நான் வழிபாடாக கருதி சொல்கிறேன் அதில் என்ன வழிபாடுனா ஒத்துக்கிறதே வழிபாடு அதுக்கு பிறகு அதனால கிடைக்கிற பயன் என்னன்னு கேட்டால் அழியாத தன்னம்பிக்கை அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அதன் பயன் இது முதல் குரலுக்கு விளக்கம் ரெண்டாவது குரலுக்கு விளக்கம் கடவுள் எல்லாம் அறிந்தவர் சர்வஜன் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இலக்கணம் கடவுள் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் பிறகு விரிவான விளக்கம் பிறகு பாகல் எல்லாம் அறிந்தவர் அவரை வழிபடுற முறை என்னன்னா அவரால் அவர் மூலமாக அவருடைய அருளால் ரிஷிகள் வாயிலாக அருளப்பட்டுள்ள நூல்களை நாள்தோறும் மனப்பாடம் செய்தும் அதற்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதும் அவருக்கு செய்யும் வழிபாடு இறைவனுடைய அருளால் மகான்களின் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கின்ற அருளோடு கூடிய அறிவு நூல்களை நாள்தோறும் அந்த ஸ்லோகங்களோ பாடல்களையோ மனப்பாடம் செய்வதும் அதனுடைய பொருளை ஆழ்ந்து உயித்து உணர்வதும் அவருக்கு செய்கின்ற வழிபாடாகும் இதனுடைய பயன் என்னவென்று கேட்டால் நம்முடைய அறிவு நன்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே வரும் நம்முடைய அறிவு தெளிவாக கொண்டே இருக்கும் மேலும் மேலும் தெளிவு படைத்ததாகும் நம்முடைய அறிவு அருளோடு கூடிய அறிவாக இருக்கும் சொல்லப்போனால் மாறக்கூடிய அறிவாக இருக்காது என்றும் நம்ம வந்து இன்றைக்கு ஒரு கருத்தை ஒரு இது பண்ணுறோம் நாளைக்கு இன்னொரு கருத்தை மாற்றிக்கிறோம் இல்லையா அப்படி வரவே வராது என்னைக்கும் தெளிவாக மேலும் மேலும் தெளிவாக ஒரே கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலிலே தலை சிறந்து விளங்குவோம் நம்முடைய அறிவு முழுமையாக பயன்படுத்தப்பட்டதாக நம்மால் உணரப்படும் இதுவே பயன் நம்முடைய அறிவு தெய்வீகம் பொருந்திய அறிவாக அருளோடு பொருந்திய அறிவாக பயனுள்ள அறிவாக சிறந்த அறிவாக பலருக்கு பயன்படக்கூடிய அறிவாக மாறக்கூடிய பாக்யம் வாய்ப்பு இந்த அருளோடு கூடிய அறிவு நூல்களை ஓதியும் பொருள் உணர்வதாலும் கிடைக்கிறது புரியுறது இல்லை இதைக்கு இலக்கணம் சொல்லியாச்சு அவர் வாலறிவன் சொல்கிறார் அவர் எல்லாம் அறிந்தவர் அவரை வழிபடுறத முறை என்ன அதனால் கிடைக்கிற பயன் என்ன பார்த்தாச்சு இது ரெண்டாவது குரலுக்கு சுருக்கமான விளக்கம் விரிவான விளக்கம் பிறகு மூன்றாவது குரல் இறைவன் அந்த முதல்ல சொல்லப்பட்ட எல்லாமறிந்த இறைவன் அனைவருடைய உள்ளத்திலும் அறிவுருவாக இருக்கிறார் அறிவுருவாக உணர்வுருவாக தூய உணர்வுருவாக விளங்குகிறார் இறைவன் உள்ளத்திலே விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் வழிபடுறது என்னென்னா அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அறிவே உருவான இறைவனை ஆழ்ந்து நினைக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய உருவ அருப தத்துவங்களையெல்லாம் நினைத்து தியானம் பண்ண வேண்டும் விரிவான விளக்கம் பிறகு அதனால் என்ன கிடைக்கும் என்றால் மனதில் எப்பொழுதும் ஆழமான மனதில் எப்பொழுதும் அமைதி குடிகொண்டே இருக்கும் ஆழ் மனதில் அமைதி நிலைத்திருக்கும் பயன் மூணாவது குரல் நாலாவது குரலுக்கு பொருள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் சொன்னதுனால கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது விருப்பு வெறுப்பற்றவர் இறைவன் முதல்ல உலக முதல்வன் இரண்டாவது வாலறிவன் மூலா மூணாவது மலர்மிசை ஏகினான் நாலாவது வேண்டுதல் வேண்டாமை இலான் விருப்பு வெறுப்பு அற்றவன் அவரை வழிபடுகின்ற முறை யாது என்று கேட்டால் நாமும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளையெல்லாம் எவ்வாறு ஆயினும் குறைக்க வேண்டும் விருப்பு வெறுப்புகளை குறைத்து பழகி வர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வெறுப்புகளை விருப்புகளையும் குறைக்க வேண்டும் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் நமக்கு விருப்பு வெறுப்பை வளராமல் இருக்கிற விருப்பு வெறுப்பை எவ்வளவு தூரம் நீக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விருப்பு வெறுப்புகளை நீக்க வேண்டும் சரி இதனுடைய பயன் என்னன்னு கேட்டால் விருப்பு வெறுப்பு எவ்வளவு தூரம் குறைகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு இதுக்கும் பயன் ஒன்று துன்பங்கள் நம் உள்ளத்தை ஒருபொழுதும் தாக்கவே தாக்காது துன்பங்கள் நம்முடைய ஆழ் மனதை தாக்கவே தாக்காது யாண்டும் இடும்பையில் நாலாவது குரல் ஐந்தாவது குரல் இருள் சேர் இருவினையும் சேரா அஞ்சாவது தானே இருள் சேர் இருந்து இறைவன் சொல்லி இருக்கு இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பவர் இறைவன் எங்கும் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவர் கேட்கிற போது விரிவான விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும் தோணும் ஆனா நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பிறகு விரிவான விளக்கம் சொல்றேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதனால பிறகு சொல்லுவேன் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் கடவுள் என்பவர் நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவர் அவரை எப்படி வழிபடுறதுன்னா வாயால நல்லா அவரை புகழ்ந்து அருளாளர்கள்லாம் பாடியிருக்கிற தேவாரம் திருவாச்சகம் திவ்ய பிரபந்தம் இந்த நூல்களை எல்லாம் புகழ்ந்து பாடி பாடணும் வாயத்திறந்து பாட அப்படி பாடுறது அவருக்கு செய்யற வழிபாடு அதனால என்ன கிடைக்கும்னா ரெண்டு பலன் ரெண்டு விதமாக இதை சொல்றோம் எனக்கு இந்த கோணத்தில் சொல்ல விருப்பம் இருக்கிறது பிறகு நான் வந்து விரிவான விளக்கம் சொல்லுவேன் உலகத்தில் யாரும் நம்மளை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அது நம்முடைய மனசை பாதிக்கவே பாதிக்க யாராவது நம்மளை புகழ்ந்தாலும் அதில் நம்ம மதி மயங்கி போயிட மாட்டோம் யாராவது நம்மளை இகழ்ந்தா வருத்தப்படவும் மாட்டோம் கொஞ்சம் கூட அதுக்காக கலங்கவே மாட்டோம் அப்போது அஞ்சாவது குரலுக்கு இதுதான் அர்த்தம் என்ன இறைவன் அவரை பொருள் சேர்ந்த புகழ் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா சொல்கிற போதே புரியும் எளிமையாக புரிஞ்சுடுவோம் அப்புறம் ஆறாவது குரல் என்னன்னு கேட்டால் கடவுளுடைய இலக்கணம் பொறிவாயில் ஐந்தவித்தான் அவருக்கு ஆசையே கிடையாது கொஞ்சம் கூட அணு அளவும் இறைவனுக்கு ஆசை கிடையாது ஆசையே இல்லாத கடவுளை எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து யாருக்காகவும் இல்லாம நம்முடைய மன அமைதிக்காக பெரியவங்க சொன்னபடி ஒழுக்கமாக வாழ்றது அவருக்குற வழிபாடு பொய்த்தீர் ஒழுக்க நெறி நிற்பதுதான் வழிபாடு அதனுடைய பயன் என்னன்னு கேட்டால் நீண்ட நாளைக்கு நாம நிம்மதியா இருப்போம் வாழ்நாள் முழுவதும் ஆழ்ந்த அமைதியுடன் வாழ்வோம் அதுதான் பயன் பொறிவாய் பொறிவாயில் ஐந்தவித்தான் அது வந்து பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்புறம் அடுத்தது ஏழாவது குரல் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு இங்கே கடவுளுக்கு மற்றொரு லட்சணம் சொல்லப்படுகிறது கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலேயோ ஒருத்தரும் கிடையாது ஒப்பு உயர்வு அற்றவன் ஒப்பிலி அப்பன் ஒப்பிலா மணி ஆகையினால கடவுளுக்கு சமமா ஒருத்தரும் கிடையாது கடவுளுக்கு மேலே ஒருத்தரும் கிடையாது அதுதான் கடவுளுக்கு லட்சணம் அவரை எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டால் இந்த ஒப்பு உயர்வு உடைய பொருள்களை இன்பத்துக்காக நாடாமல் இருப்பதுதான் ஒப்பு உயர்வு கடவுளை வழி வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை ஒப்பு உயர்வு உடைய பொருள்களை சார்ந்திராமல் இருப்பதுதான் ஒப்பு உயர்வு அற்ற கடவுளை வழிபடுவதற்கான முறை இன்னொரு கோணத்தில் சொன்னால் இன்றைக்கி காலையில் நம்ம தியானம் பண்ண மாதிரி திருப்தியோடு இருக்கிறது அவருக்கு செய்கிற பூஜை அதான சொல்ல அவரை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டோமானா ஒப்பு உயர்வு இறைவனை உள்ளத்தில் வச்சுட்டோமான அப்புறம் அமைதிக்கு பஞ்சம் இங்கே கிடையவே கிடையாது அப்போ அதனுடைய பயன் என்ன தனக்குவமை இல்லாதான் அவருடைய தாழ் சேர்வது என்பது என்ன நம்ம ஒப்பு உயர்வு உடைய பொருள்களை இன்பத்தின் பொருட்டு சாராமல் இருப்பது மற்றொரு கோணத்தில் சொன்னால் திருப்தியாக அதனுடைய பயன் என்னென்னா நம்முடைய கவலைகளை எல்லாம் அடியோடு மறந்தே போய்டுவோம் எந்த கவலையும் நம்ம மனசுக்கு போகவே உள்ளவே போகாது என்டரே பண்ணாது அப்போவே வெளியில் ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இறைவனுடைய ஆள்லாம் இருக்கிறதுனால தூக்கி எரிஞ்சுனாது ஆகையினால் மனக்கவலையெல்லாம் மாற்றிவிடும் மாற்றிவிடும்னா என்ன கவலைகளெல்லாம் மறந்தே போய்விடும் கவலைகளெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்கவே இருக்காது இது ஏழாவது குரலுக்கு விளக்கம் எட்டாவது குரல் விளக்கம் சுருக்கமான விளக்கம் சுருக்கமான அர்த்தம் இது எட்டாவது குரலுக்கு பொருள் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தலறிது கடவுள் தர்ம சாகரமாக இருக்கிறார் அறக்கடல் அறக்கடலாக இருக்கிறார் அறச்சக்கரமாக இருக்கிறார் கடவுள் அவரை எப்படி வழிபடுறதுன்னு கேட்டார் எப்போ அவரால் அருளி செய்யப்பட்ட தர்ம சாஸ்திரத்தை கடைபிடிப்பது தர்மத்தினுடைய சக்தியை உணர்ந்து அறத்தின் ஆற்றலை உணர்ந்து அறத்தின் வலிமையை உணர்ந்து அறத்தை விடாது பின்பற்றுவது தர்மத்தை விடாமல் கடைப்பிடிக்கிறது அப்படி கடைப்பிடித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டால் இந்த பிரயோஜனம் சொல்லணுமே பிற ஆழி நீந்தல் நீந்திடுவோம் பிற ஆழின்னா என்னன்னா பொருள் இன்பம்னு சொல்றோம் இல்லையா அறம் பொருள் இன்பம் வீடு சொல்றோம் பொருள் இன்பம்ங்கிற கடலை எளிதில் கடந்து விடுவோம் இந்த பிரச்சனை இருக்கே பண விவகாரம் இந்த சுக அல்ப சுக ிவிடும் எளிதாகிவிடும் சரி இது வந்து எட்டாவது குரலுக்கு பொருள் ஒன்பதாவது குரலுக்கு பொருள் என்னன்னு கேட்டா கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை இங்க வந்து எண்ணுதற்கரிய குணங்களை உடையவன் இறைவன் எட்டு வகையான குணங்களை உடையவன் இறைவன் இதுவரையிலும் சொல்லப்பட்ட எட்டு குணங்களை உடையவன் இறைவன் ஆக எண்ணங்களை கடவுளுடைய குணங்களை எண்ணி சொல்ல முடியாது அவரை எப்படி வழிபடுறதுன்னா இந்த உடம்பை கொண்டு அவரை அவரை நாம் வீழ்ந்து வணங்க வேண்டும் உடலால் வீழ்ந்து வணங்க வேண்டும் இந்த உடலை கடவுள் வாழ்க்கை கடவுள் வழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும் இந்த உடலை கடவுள் வழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும் அல்லது இந்த உடலையே இறைவன் வாழும் கோயிலாக நினை கருத வேண்டும் முக்கியமாக வந்து வழிபடுற முறை என்னென்னா கடவுளை வழிபாட்டு இந்த உடம்பை வந்து விழுந்து கும்பிடுறதெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் விவரமாக சொல்கிறேன் ஆக இந்த உடலை கடவுள் வாழ்க்கை வழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும் உடலையே பயன்படுத்த வேண்டும் அதனால் என்ன பயன் கிடைக்கும்னு கேட்டால் இந்த உடம்பு உடம்பை பெற்ற பயன் ஏற்படும் பிறவி பயனுள்ளதாக அமையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படி இந்த முகாமுக்கு வந்தது பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கணுமோ இல்லையோ நினைக்கிற நினைப்பீங்க தான் நான் நம்புகிறேன் அதனால் இது வந்தது ரொம்ப பிரயோஜனம்தான் இங்க வந்ததுலேருந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ அது மாதிரி இந்த வாழ்க்கையில் கடவுள் அப்படி வழிபடுறதுனால நான் இந்த உடம்பு எடுத்ததுடைய பயனை அடைந்து விட்டேன் இந்த இந்த கடவுள் எனக்கு கொடுத்த கருவியினுடைய முழுமையான பயனை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ஏற்படுவது தான் இதுக்கு பயன் குணத்தானுடைய தாளை வணங்குகின்ற தலக்கி பயன் தாளை வணங்குகின்ற உடலுக்கு பயன் என்னன்னு கேட்டா என்னது இந்த உடம்பு பயனுள்ளதாறு இது சொல்லப்போனா தெய்வீக உடம்பாக மாறி அமைகிறது அருள் ததும்பிய உடம்பாக இது ஆகிவிடுகிறது ஆலயமாகிவிடுகிறது சரி இது வந்து ஒன்பதாவது குரலுக்கு விளக்கம் இனி பத்தாவது குரலுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா இறைவன் அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா இறைவன் கால வடிவமாக இருக்கிறார் கால ரூபமாக இருக்கிறார் எந்த எல்லா காலத்திலும் இறைந்து இருக்கிறார் கால ரூபமாக இறைவன் இருக்கிறார் கால ரூபமாக இருக்கின்ற இறைவனை வழிபடும் முறையாது என்று கேட்டால் காலத்தை முழுமையாக பயன்படுத்துவதுதான் காலமே உருவாக இருக்கின்ற இறைவனை வழிபடுவது காலத்தை ஒருபொழுதும் வீணாக்காமல் எந்தெந்த காலத்தை எததுக்கு எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம திட்டமிட்டு வகுத்து கொண்டு வாழ்கிறோமோ இல்லையோ அப்படி வாழ்கிறதே வழிபாடு நேரத்தை நேரம் தவறாமை அந்த மாதிரி இன்னும் விளக்கம் பிறகு பார்க்கணும் அதுதான் வழிபாடு அதனுடைய பயன் என்னன்னா மறுபடியும் நமக்கு இந்த உடம்பு உலகத்தில் நமக்கு பற்றுதல் ஒட்டுதல் இருக்காது இந்த பிறப்பு இறப்போட உடலோட நமக்கு தொடர்பு இருக்காது சொல்லப்போனால் யான் எனது என்கின்ற செருக்கு அடியோடு நீங்கி போய்விடும் நான் நான் இந்த உடம்புங்கிற புத்தி போயிடும் என்னுடைய நான் உடம்புங்கிற புத்தியே போயிடுச்சுன்னு சொன்ன இது என்னதுங்கிற புத்தி இருக்குமா என்ன அப்பா அம்மாவே இல்லாத போது குழந்தைங்க ஆகையினால யான் எனதுங்கிற செருக்கே நீங்கி போயிடும் இதுதான் பிரயோஜனம் இதுதான் பிரயோஜனம் அப்புறம் இன்றைக்கு அதிலேயே இன்னும் நிறைய அடிஷனலாக நம்ம என்ன வேணாலும் சேர்க்கலாம் நம்மளால் அது முடியும் குரல் அத்தனைக்கும் இடம் தருகிறது அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் ஆக வள்ளுவர் சொல்கிற கடவுளுடைய இலக்கணத்தை பாருங்கள் வள்ளுவர் கூறுகின்ற வழிபாட்டு முறையை பாருங்கள் வள்ளுவர் கூறுகின்ற வழிபாட்டு பயனை பாருங்கள் கடவுளை அவர் உருவமாக அறிமுகப்படுத்துவதில்லை ஆனால் உருவம் அல்ல என்றும் சொல்லுவதில்லை அதான் விசேஷம் கடவுளை அவர் உருவமாக அறிமுகப்படுத்துவதில்லை அதே சமயம் அவர் உருவமாக இல்லை என்றும் சொல்லுவதில்லை நாம் இப்பொழுது செய்கின்ற வழிபாடுகளைப் போல பூவை போடுவது அபிஷேகம் செய்வது ஆராதனை செய்வது இந்த வழிபாட்டையும் அவர் சொல்லலை அவர் சொல்ற வழிபாட்டு முறைகளை பாருங்கள் பயனைப் பாருங்கள் ஆக இந்த பத்து குரலையும் படித்தாலே கடவுளை பற்றின அறிவு நமக்கு சரியாக வந்துடும் கடவுளை எப்படி கும்பிடணுங்கிற அறிவும் சரியாக வந்துடும் பிரயோஜனமும் புரிஞ்சு போயிடும் உத்தேசம் நம்முடைய நோக்கம் எதுக்காகப்பா சாமியை கும்பிட்றோம் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சு போயிடும் கஷ்டமாகவே இருக்காது சம்ஸ்கிருத்தில் சொல்லணும்னா ஈஸ்வர லக்ஷணம் ஈஸ்வர பக்தி பிரகடன கிரமஹா भक्ते ईश्वरभक् परिपूर्ण।